அஹம் நாம் கதன பரிதாபருளவாத் தேகம் இந்திரியங்கள் பிராணன் மனது புத்தி இவைகள் நான் அல்லவென்றாலும் அகங்காரத்தை நான் என்று ஏன் சொல்லலாகாது என்ற ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் முகமாக இந்த ஒன்பதாவது ஸ்லோகம் அமைந்திருக்கிறது நான் எங்கும் நிறைந்திருக்கிறேன் அனைத்திலும் பரவியிருக்கிறேன் ஊடுருவியிருக்கிறேன் சத்ஸ்வரூபமாக நான் சித்வரூபமான சாட்சியாக இருக்கிறேன் ஆனந்த சுரூபமாக இருக்கிறேன் அத்தகைய நான் ஒருபொழுதும் அகங்காரமாக ஆகமாட்டேன் கதாச்சன அஹம் அஹம் நாஹம் அகங்காரம் அல்ல ஏனென்றால் அகங்காரத்திற்கு ராகத்வேஷம் முதலான பரிணாமங்கள் இருக்கின்றன கால தேச வஸ்து பரிச்சேதங்கள் இருக்கின்றன சுக துக்கம் முதலான துக்கம் முதலான துக்கம் இருக்கிறது பரிதாபம் சொல்லியிருக்கு நம்ம வியாபகாரிக சுகத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் தவறு கிடையாது ஆக பரிதாபி உபப்ளவாது அதோடு அதற்கு சம்பந்தம் இருக்கிறது ஆனால் சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய எனக்கு பரிணாமமோ பரிச்சேதமோ பரிதாபமோ கிடையாது பரிணாம பரிட்சேத பரிதாபம் அனுத ஜடதுக்கு தான் அனுத ஜ ஜட துக்கம் என்னன்னு கேட்கக்கூடாது முதல்லயே விளக்கி இருக்கிறேன் ஆகையினால பரிணாம பரிச்சேத பரிதாபம்லாம் அகங்காரத்துக்கு அகம் सच्चिदनंदस्व अद्वैत अदय विलकुरा अर्थश्लोक सुप्ते नुखदोष प्रवृत्त अत संसार नमे नमे ஷப்பவத்தேசர் அகங்காரம்ரங்கும் பொழுது முதலான தோஷப் பிரவிறிகள் இல்லை அகங்காரம் உறங்கும் பொழுது முதலான குற்ற நிகழ்ச்சிகள் எனவே அகங்காரத்திற்குத்தான்சாரம்சாரம்சாரத்திற்கு சாட்சியான எனக்கு சம்சாரம் இல்லை சம்சாரத்திற்கு சாட்சியான எனக்கு சம்சாரம் இல்லை அகங்காரத்தை ஆத்மான சொல்லலாம் எட்டாவது ஸ் ஸ்லோகம் முடிந்தவுடன் ஒரு பூர்வ பக்ஷம் ஒரு ஆக்ஷேபம் தோன்றியது அதற்காக இந்த கருத்துக்கள் சொல்லப்படுகிறது என்று பார்த்தோம் ஒன்பதாவது ஸ்லோகத்தில் சுருக்கமா சொன்னவர் கொஞ்சம் விளக்கிச் சொல்லுகிறார் அகங்காரம் எப்பொழுதும் இருப்பதில்லை அஹங்காரம் விழிப்பிலும் கனவிலும் தான் அகங்காரம் இருக்கிறது உறக்கத்தில் அஹங்காரம் இல்லை எது மூன்று காலத்திலும் இருக்கிறதோ அதுதான் ஆத்மா ஆனால் அகங்காரம் இரண்டு நிலைகளில் இருக்கிறது ஒரு நிலையில் இல்லை அது மட்டுமல்ல அகங்காரம் இருக்கும் பொழுதுதான் அகங்காரம் ரயமா ய ஸ் பண்ணி இருக்கேன் காலையில ரொம்ப விளக்கம் சொல்லிருக்கேன் மறந்திருக்க கூடாது அகங்காரம் இருக்கும் வரையில் துன்பம் அனுபவிக்கப்படுகிறது துன்பம் நாம செய்கிற தவர்கள் எல்லாமே அதுல உண்டாகின்றன துக்க தோஷ பிரவர்த்தைய அகங்காரம் கத்திரு கர்த்த அனுபவிக்கிறது அகங்காரம் இருக்கிறபோது அகங்காரம் வந்து உறங்கி போனவுடன் உறக்கத்துல அந்த ஒடுங்கி விடுகிறது அப்ப துக்கதோஷ பிரவர்த்திகள் திருஷ்யந்தேங்க அங்க தெரியலையேப்பா தூக்கத்தில் வந்து நமக்கு ஏதாவது துன்பம் இருக்கா ரிஷிகேஷத்தில் இருக்கோன்னு தெரியுதா மெட்ராஸ்ல இருக்கோன்னு தெரியுதா ஏதாவது ஒன்று தெரிகிறதா தூக்கத்தில் ஒன்றும் தெரியல ஆண் தெரியல பொண்ணு தெரியல ஜாதி தெரியல குலம் தெரியல கோத்திரம் தெரியல ஒன்றும் தெரியல தூக்கத்தில் ஒரு தோஷமும் இல்லையே தோஷமும் தெரிகிறது இல்லையே என்ன ஒன்று புரிகிறது ஆனால் தோஷங்கள் இல்லைன்னாலும் துக்கம் முதலானவைகள் இல்லைன்னாலும் ஆனந்த ஸ்வரூபமாகி ஆத்மா இருக்கிறது அது மறுக்க முடியாது அதனால ரொம்ப கவனமாக சொல்றாரு துக்க தோஷ பிரவிறத்தையான திருஷ்யந்தே பரந்த ஆனந்த ஆத்மா வர்த்ததே ஆனந்த ஆத்மா இருக்கிறது இதையும் நம்ம ஜாக்கிரத அவஸைக்கும் அப்ளை பண்ணிக்கணும் அகங்காரம் இருக்கிற போதும் ஆனந்தாத்மா இருக்குது ஆனால் புரியல அஜானத்தினால அதனால தான் முதல்ல ஸ்லோகத்திலே சொன்னார் கதாச்சித்து நான் அகம் அப்ரியகா ஒரு பொழுதும் என்னை எனக்கு பிடிக்காமல் இருக்கிறது என்று இல்லை அப்படின்னா அதுக்கு கடைசியில் இன்டர்பிரேஷன் என்ன பண்ணோம் அர்த்தம் என்ன சொன்னோம் அகம் துக்க காலே அப்படி ஆனந்தா ஏவ துன்பப்படும் பொழுதும் நான் ஆனந்த ஸ்வரூபம்தான்னு சொன்னோம் சந்தேகமே இல்லை ரொம்ப நியாயபூர்வமாக அதை நிரூபிச்சிருக்கோம் இன்னும் இன்னும் திரும்பவும் வேற சொல்ல போகிறார் அவர் ஆகையினால அகங்காரத்துக்கு தான்ப்பா துக்கமெல்லாம் எல்லா நல்லதும் கெட்டதும் எல்லாம் அகங்காரத்துக்கு தான் இன்பமும் துன்பமும் அகங்காரத்துக்கு தான் அந்த இந்த உலக இன்பமும் உலகத்துல இருக்கிற துன்பமும் அகங்காரத்துக்கு தான் உலகத்துல துன்பம்தான் இருக்கு இன்பம் இருக்குங்கிறது ஒரு பேர் அவ்வளவுதான் உங்க வார்த்தைக்கா அனுபவத்துக்காக ஒத்துக்கிறோம் என்ன அனுபவத்துல எல்லாரும் இருக்குங்கிறாங்க இல்லையா அதனால ஒரு வார்த்தைக்கு உலக விஷயங்கள்ல இன்பம் இருக்குங்கிறத ஒரு பேச்சுக்காக ஒத்துக்கொள்வோம் அகங்காரத்துக்குத்தானே தவிர ஆத்மாவுக்கு இல்லை ஆகையினால என்னன்னா தசியேவ சம்சார தஸ்யா கசிய அகங்காரசையே சம்சாரா சம்சார என்னன்னு அர்த்தம் டெக்னிக்கலா சம்சாரம்னா பிறந்து பிறந்து பிறந்து வாழ்ந்து இறந்து மீண்டும் பிறந்து வாழ்ந்து இறந்து மீண்டும் பிறந்து வாழ்ந்து இறந்து மீண்டும் இறந்து இதுதான் சம்சார் சம்சாரம்னா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே சம்சாரம்னா பிறந்து பிறந்து சாகரத்துக்கு பேரு தான் சம்சார் அடிக்கடி நாம நினச்சுன்னு பயணம் புதுசா இப்ப பிறந்திருக்கோம்னு எக்கச்சக்கமா பிறந்தாச்சு ஆஹ ஆகையால் பிறவி வேண்டேன்னாங்க இப்படி பிறந்து பிறந்து அது என்னதான் கோடி ரூபாய்தான் மௌலிஜி சொன்னார் அது வந்து என்னதான் சுச்சியா இருந்தாலும் சரி ஸ்ரீமதாம் கேகாவா இருந்தாலும் சரி வாண்டாங்கிறார் அவர் மௌலிஜி சொன்னார் அவர் நல்ல பண்புள்ள பணக்கார வீட்டில் பிடிக்கிறான்னு பகவான் சொன்னாலும் கூட அது கூட வாழ்ந்தார் அவர் அதுவும் யோக பிரஷ்டனாச்சே அதுக்கப்புறம் பிறவி வேண்டாம் அப்போ அதுலேயும் என்ன பண்ணியான பிறவி இல்லாம தான் போகணும் சாஸ்திரம் சொல்லுகிறது எத்தனை எத்திர சரீரம் தத்திர தத்திர துக்கம் நீ தேவ சரீரம் எடுத்தாலும் சரி எந்த சரீரம் எடுத்தாலும் சரி எத்தனை எத்தனை சரீரம் தத்திர தத்திர துக்கம் எங்கங்கு உடலோ அங்கங்கு துன்பம் உடல் எடுத்தாலே சுக துக்க போக இதுக்கு பேரு இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறதுக்கான இருப்பிடம்தான் உடம்பே நம்ம வந்து இல்லை நான் வந்து துன்பம் வேண்டாம் இன்பம் மாத்திரம் தான் அனுபவிக்கணும்னா தலைகீழா நின்னாலும் அவன் சக்கரவர்த்தியா இருந்தாலும் நடக்காது பகவானே அவதாரம் எடுத்தாலும் சீதைக்காக வேண்டி அட வேண்டியிருக்கு ஜராசந்தனுக்கு பயந்து ஓட வேண்டியிருக்கு ஆகையினால அவதாரம் நடந்தாலும் சரி எத்தனை அவதாரம் எடுத்தாலும் சரி சரீரம் எத்தனை எத்தனை ஷரீரம் தத்திர தத்திர துக்கம் ஆகையினால இதை பண்ண முடியாது ஆகையினால அகங்காரத்துக்கு தான்ப்பா சம்சாரம் அதனால என்னென்ன மே சம்சர்து சாட்சி நக நம்சார அந்த சம்சாரத்தை வந்து வந்து போகிற அந்த சம்சாரத்தை அறிகின்ற உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் உயிர்ப்பு வள்ளுவர் சாகிறது பிறக்கிறது தூங்கி எந்திரிக்கிற மாதிரிதான் இந்த உடம்புலயே தூங்கி இந்த உடம்புலயே எழுந்திருந்தா அது தூக்கம் விழிப்புன்னு பேரு இந்த உடம்புல போய் இன்னொரு உடம்புல எழுந்தா இறப்பு பிறப்புன்னு பேர் அவ்வளவுதான் புரியுதுல்ல கஷ்டம் இந்த உடம்புலேயே செத்து இந்த உடம்புலயே எழுந்தா அதுக்கு தூக்கம் விழிப்புன்னு பேர் மாத்தி போடணும் எல்லாத்தையும் உடம்புலயே செத்து இந்த உடம்புலயே எழுந்தாரு தூங்கி இன்னொரு உடம்புல முடிச்சா அதுக்கு பேரு மாத்தி போட்டாதான் சரி வரும் மாத்தி போட்டாதான் சரி வரும் அதனால அதில் முடித்தா என்னென்னா இது ஜென்ம மரணம்னு பேர் இந்த உடம்புல தூங்கி இன்னொரு உடம்புல முழித்தா அதுக்கு மரணம் ஜென்மன்னு பேர் அதான் சொல்லுவாங்க ரமண மகர்ஷி சொன்னார்ன்னு சொல்லுவாங்க அடிக்கணும் சிறிய சாவே தூக்கம் பெரிய தூக்கமே சாவு இது ரமண மகர்ஷியோட ஃபேமஸ் இது சிறிய சாவே தூக்கம் பெரிய தூக்கமே சாவு என்ன விஷயம் என்ன அகங்காரத்துக்கு தான் சர்வகதம் அகங்காரம் தான் விழிக்கிறது அகங்காரம் தான் கனவு காங்கிறது அகங்காரம் தான் தூங்குகிறது தெரிந்து கொண்டிருக்கு ஆத்மா மூன்றையும் பிரகாசப்படுத்துகிறது ஆகினால எனக்கு சம்சாரம் இல்லை இதுக்குதான் சம்சாரம் அது பக்கத்தில் இருக்கிற சம்சாரமா இருந்தாலும் சரி அது அது ஒய்ஃபா இருந்தாலும் சரி அது பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி பிறவியாக இருந்தாலும் சரி பிறவியாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஆசிரம விவகாரமாக இருந்தாலும் சரி ஏன்னா எல்லாம் அவங்க எங்களை மாத்திரம் சொல்கிறீங்களே உங்களை சொல்கிறதுலேன்னு சொல்லிவிடுவாங்க நம்மளையும் சேர்த்து விடுவோம் என்னத்துக்கு கஷ்டம் ஒரு சந்தோஷம் அல்ப சந்தோஷத்தையாக கொடுப்போம் அதனால் அதையும் சொல்லிவிட்றது ஆசிரம விவகாரங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டுங்க சம்சர்து சாட்சி மே சம்சாரத்துக்கு சாட்சியாயிருக்கிறன் எனக்கு சம்சாரம் இல்லை இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாருமே அசம்சாரிதான் எல்லாருமே அசம்சாரிதான் சம்சாரின்னு அஜானத்தினால நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும் நம்ம சாமி நாங்கள்லாம் பெரிய சம்சாரிகள் அப்படின்னா ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறது நாங்கள்லாம் பெரிய மகா சம்சாரிகள் அப்படின்னா நீ என்னதான் மகா சம்சாரின்னாலும் நீ வந்து உண்மையிலேயே உனக்கு வாஸ்தவ போகுதோ தெரியல நினைச்சு நீ பிறந்திருக்கிற போதே நீ பிறவி இல்லாதவன் அதுதான் விசித்திரம் மேலும் விளக்கம் வரப்போகிறது இதனுடைய கருத்து என்ன அகமி அகங்காரம் உங்கும் பொழுதுவருத்தையுக்கோஷ பிரவருத்திகள் திருஷ்யந்தே அறியப்படுவதில்லை ஏவ அந்த அகங்காரத்துக்குத்தான் சம்சாரா சம்சாரம் ஏற்படுகிறது மே என் மே சாட்சிணா மே சம்சாரத்திற்கு சாட்சியாக இருக்கிற என்னிடத்தில் சம்சாரஹா சம்சாரம் இல்லை சம்சாரம் அகங்காரத்துக்குத்தான் அகங்கார சாட்சியாயிருக்கிற ஆத்மாவுக்கு சுத்த சைதன்யத்துக்கு சம்சாரம் இல்லை என்பது இந்த ஸ்லோகத்தின் மூலம் நிரூபிக்கப்படுகிறது இது அழகான ஒரு அனுபவ பிரமாண நிரூபணம் அனுபவத்தை வச்சு கொண்டு நிரூபித்து விட்டார் சுப்தா சுப்தின் நா சுப்தே அடுத்தலு நீனியோம அதுல தவறு இருக்கு அத்தா திருஷகம் தாக்கு பக்கத்துல காலை வெட்டணும் அதுக்கப்புறம் இத்து அப்படியே விட்டுறணும் அந்த ரூக்கு பதிலாக தா போட்டுக்கணும் அவ்வளவுதான் ஜனியோம அஹங்காரம் அவனுக்கு வந்து சுப்தக பேர் உறங்குகின்றவன் உறக்கத்தை அறிவதில்லை சுத்தகா சுப்தி நானாத்தின் என்ன அர்த்தம் உறங்குகின்றவன் உறக்கத்தை அறிவதில்லை அசுத்தே ஸ்வப்ன ஜாகரவு நஸ்தே உறங்காத ஆத்மாவின் விழிப்பும் கனவும் இல்லை உறங்காத ஆத்மாவின் விழிப்பும் கனவும் இல்லை ரொம்ப ஆழமான ஸ்லோகம் மேல அர்த்தம் புரிஞ்சு போகிறோம் என்ன இரு கனவுனாப்பு இரண்டும் இல்லை அப்படின்னு இலக்கணம் இதுல இல்லை நம்ம சப்ளை பண்ணிக்கணும் இதுல என்ன தெரிகிறது அகங்காரம் உக்கத்தை அறிவதில்லை அகங்காரம் உறக்கத்தை அறிவதில்லை ஆத்மாவிற்கு விழிப்பும் கனவும் இல்லை அப்ப முக்கிய என்னன்னா அகங்காரத்துக்குத்தான் விழிப்பு கனவு உறக்கம் ஆனா அகங்காரம் உறக்கத்தை அறியறதில்லை ஆனா மூனையும் அறிகிறது ஆத்மா மூன்றையும் அறிகிறது ஆத்மா விழித்தவுடன் ஆத்மா அகங்காரத்தின் வாயிலாக விழிப்பையும் கனவையும் அறிகிறது கவனமா புரிஞ்சுக்கணும் விழிப்பிலும் கனவிலும் ஆத்மா அகங்காரத்தின் வாயிலாக உறக்கத்தையும் விழிப்பையும் அறிகிறது ஆனால் உறக்கத்தில் அகங்காரம் இல்லாமலேயே உறக்கத்தை அறிகிறது நேரடியாகவே உறக்கத்தை அறிகிறது ஆத்மா ஆனால் கனவிலும் விழிப்பிலும் அகங்காரத்தின் வாயிலாக அறிகிறது புரிஞ்சுனா போறேன் அவ்வளவுதான் என்னால் என்ன தெரிகிறது இனி வந்தோ அகங்காரம் இருந்தாலும் சரி அகங்காரம் இல்லாட்டாலும் சரி மூணு காலத்திலேயும் நான் இருக்கேன் ஜன சுத்தினர்த்தற்ற நிலைகளோடு சேராத ஜாகிரத் தீட்சி அஸ்மிள் அந்த அப்படின்னு அவஸ்தா ஜாக்ர தஷா ஸ்வப்ன தஷாப்தி தஷா அவஸ்தாங்கிறது நார்மலாக யூஸ் பண்ணுவோம் அவர் கவி இல்லையா வேர்டெல்லாம் புதுசாக போட வேண்டாமா அப்புறம் எப்படி அதெல்லாம் புரிய வைக்கிறது நிறைய பேர் சொல்லுகிறார்கள் சம்ஸ்கிருத லக்கியத்தில் ஒரு சிறப்பு என்னன்னா அது எல்லா மொழிலையும் இருக்கும் தமிழ் த இந்திய மொழிகளில் ஒரு சிறப்பு அப்படி சொல்லலாம் எப்படின்னு கேட்டால் ஒரு டெக்ஸ்டிலேயே ஒரு பொருளுக்கு எற்கள் உண்டோ அத்தனை சொற்களையும் கையாளுகின்ற ஒரு முறை ஒரு பொருளுக்கு எத்தனை சொற்கள் உண்டோ அத்தனை சொற்களையும் ஒரு நூலிலே கையாளுகின்ற ஒரு பாங்கு நம்முடைய இந்திய நூல்கள் அனைத்திலும் அதை பார்க்க முடியும் ஆனா மற்ற இதில் ஒரு வார்த்தையை மாத்தி மாத்தி போட்டா புரியாமல் போகுதுன்னு சொல்லி ஒரே பதத்தை எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் நினைப்பாங்க ரசிக்க முடியாது மனசு வந்து நிறைய ரசனையை விரும்பக்கூடியது அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றது நம்ம பழக்கம் அது டிக்ஷனரி இல்லாமயே ஒரு பொருளுக்கு எத்தனை வார்த்தை இருக்குன்னு டெக்ஸ்டை படிச்சே புரிஞ்சுன்னு போயிடலாம் எடுத்துங்க கிருஷ்ணர் ஆத்மா அனாத்மாவுக்கு எத்தனை பதம் சொல்றார் க்ஷேத்திரங்கிறார் கஷேத்ஜங்கிறார் நிரகுணங்கிறார் சகுணன்கிறார் எத்தனை பதம் யூஸ் பண்றார் எதுவும் கிடையாது அந்த மூணு ஜாகிரத்து சொப்னம் சுசுப்தி இந்த மூணுக்கும் ஆகையினால என்ன அர்த்தம் அதெல்லாம் எனக்கு கிடையாதுன்னு அர்த்தம் இப்ப என்ன சொன்னார் இந்திரியங்கள் நான் இல்ல தேகம்னா இல்லன்னா சொன்னார் இப்ப மூணு அவஸ்தும் எனக்கு அவ்வளவுதான் முதல்ல வந்து தேகம் நான் அல்ல இந்திரியங்கள் நான் அல்ல பிராணம் நான் அல்ல மனசு நான் அல்ல புத்தி நான் அல்ல அப்புறம் அகங்காரமும் நான் அல்லன்னு சொன்னார் அதை சொல்ற போது இன்டெரக்டா என்ன சொல்லிவிட்டார்னா மூணு சவஸ்திகளும் எனக்கு கிடையாது அதெல்லாம் அகங்காரத்தை சேர்ந்தது எனக்கு கிடையாது இந்த இதுல வரும் லலிதா அஷ்டோத்திரத்துல ஜாகிரத் சாட்சி அப்படின்னு வரும் ஜரிை நம சுவை நம தைஜசாத்மிகா நம சுா ஜமிகா நம துரிய சர்வாவிவர்ஜிதா நம இப்பதான் நவராத்திரி முடிஞ்சிருக்கு அதனால பார்க்க எவ்வளவு கிளீனா இருக்கு ஜரிணி சொந்தி தைஜசாத்மிகா சுப்தா பிராஜ்யாத்மிகா துரியா சர்வாவஸ்தா விவர்ஜிதா சர்வ அவஸ்தா விவர்ஜிதா ஜாகிரத அவஸ்தினே இருக்காளாம் நம்பிக்கை அவஸ்தினு இருக்கானா சுசுப்தி அவஸ்தினு இருக்காளாம் அது மாத்திரம் அல்ல அதுக்கெல்லாம் சாட்சியா துரியமாவும் இருக்காளாம் அதுக்கும் அவந்த அந்த அவஸ்தைகளும் இல்லாத சமாதிய துரியம்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க ஒரு வார்த்தைக்கு வேதாந்தத்துல அப்படி கிடையாது அப்படி இருந்தாலும் கூட அத ஒரு அவஸ்தேன்னு வச்சுக்கின்றாலும் அந்த அவஸ்தையும் இல்லாதது துரியங்கடந்த பழனாத மூலத்தளத்து முளைத்த முழு முதலேம்பர் குமரகுருவர் முளைத்த முழு முதலே அப்படின்னு சொல்லிவிட்டு புத்தம் தருக வருக வேணாம் பெரிய அவ்வளவு பெரிய தத்துவத்தை போய் சொல்லிவிட்டாது என்ன சகுனமாவா இருக்கும் எல்லாம் ரொம்ப ஆச்சரிய இருக்கும் சிலவெல்லாம் பாட்டெல்லாம் கேட்டால் தத்துவத்தை சொல்றாங்க முத்தந்தரை வருகிறேன் என்ன அர்த்தம் என்னோட இணைந்து கொள் என்னுடைய சொரூபமாக என்னை புரி நான் என்னுடைய என்னுடைய சொரூபமாக நான் உன்னுடைய சொரூபமாக நான் இருக்கிறேன் என்பதை எனக்கு உணர்த்துவாயாக அவ்வளோதான் அதை பார்த்தா அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தா ஒரு மாறு இருக்கும் கருத்து பார்த்தா வித்தியாசமாக இருக்கும் சரி எங்கே இருந்தோம் இங்கே போகணும் கருத்து ஒன்று பரவாயில்லை சுப்தா சுானாதினாகம் உறக்கத்தை அறிவதில்லை உறங்குபவன் உறக்கத்தை அறிவதில்லை உறங்காத ஆத்மாவினிடத்து கனவும் விழிப்பும் இல்லை எனவே நான் அந்த கனவு, இல்லாதினவுரக்கம் முதலானவைட்டி இப்படி போடணும் அத்தகா ஆகவே விழிப்பு கனவு உறக்கம் முதலானவைகளுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் அந்த திசைகளோடு இல்லை அந்த தசைகள் अल अश्रो अलोक पढ़ति सुप्ति तत्साक्षि விானரதிமஸ்னார்திண கடம்ே சே அப்படின்னா உனக்கு மூணு அவஸ்தை இருக்குல்ல அப்படின்னா அதெல்லாம் சும்மா தோற்றம் பா மூணாவஸ்தனக்கு நீ தானே அனுபவிக்க நீ சாட்சியா இருக்கேன்னு சொன்ன அது உங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லணும் இல்லையா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது அது அதுக்கு சாட்சிங்கிறதுனால அதுவே நான் அது கிட்ட நான் இருக்கேன்னு எல்லாம் சொல்லக்கூடாது அது ஒரு தோற்றம் தான்னு புரிய வைக்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் கருத்துக்களை சொல்ற விஜான விரதிகி சுப்திஹி ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தா ஹையா இருக்கிற மாதிரி இருக்கு அதே சமயம் சிம்பிளா இருக்கு விஜான விரத்தி சுப்தி விஜயான விரத்திகா என்ன அர்த்தம் விசேஷ ஜானம் இல்லாத நிலைதான் சுசுப்தி இன்டைரக்டா சொல்லிட்டார் சாமானிய ஜான மறைமுகமாக வச்சிருக்கார் அந்த ஆசிரியர் ம் இல்லாத நிலைதான் சுசுப்தி விசேஷ ஜானம்னா என்ன விசேஷ ஜானம் இரண்டு விதம் வாசனா பிரபஞ்ச விசேஷ ஜானம் விஜயானம்னா விசேஷ ஜானம் அச்சம் வாசனா பிரபஞ்ச விசேஷ ஜானம் ஜாகர பிரபஞ்ச விசேஷ ஜானம் இப்போ எல்லாரும் நாம் முழிச்சுட்டு இருக்கோம் முழிச்சுருக்கிறபோது நமக்கு வந்து இது வந்து ஃபேனு இது டியூப் லைட்டு அது வந்து கடிகாரம் இது வந்து டேபிள் லைட்டு இது வந்து புஸ்தகம் இதெல்லாம் விசேஷ ஜானம் ஒன்று ஒன்றும் பிரித்து இவர் ராமசாமி அவர் ஐயாசாமி அவர் குப்புசாமி இவர் கிருஷ்ணசாமி அப்படின்னு எல்லாம் பிரித்து பிரித்து இதுக்கு பேர் என்ன ஜானம் விசேஷ ஜானம் முழிச்சுட்டுருக்கிற போது அப்புறம் கனவு வருது அதுல இதெல்லாம் பார்த்ததெல்லாம் அனுபவிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது ஸ்லோகம் எல்லாம் ஞாபகத்துக்குறதுன்னே வச்சுங்களேன் கனவை காண்றதோ காணறோம் அத்வைத மங்களந்தோ காணோமே அப்ப அதுல வர்றதுன்னு வச்சுங்க அப்ப என்ன இதெல்லாம் உள்ள போய் வேலை செய்யறதுன்னு அர்த்தம் வாசனா பிரபஞ்சம் அதுலேயும் வந்து இந்த சில ஸ்லோகம் எல்லாம் சில ஸ்லோகம் என்ன பல ஸ்லோகம் புரியாத மாதிரியும் புரிஞ்ச மாறியும் அப்படி ஒரு இது இருக்குன்னு வச்சுங்களேன் அப்ப அது என்ன பிரபஞ்சம் வாசனை அந்த என்ன பதிவுகள் உலகம் அந்த உலகத்தினுடைய அதனாலதான் தூக்கத்தையே நிர்விகல் சொல்லுகிறது சொல்லி இருக்கு சுசுக்திய இது வந்து சமாதிபிஷியல் நெர்விகல் சமாதிங்கிறது செயற்கையான நெருவிகல்பஸ்து இயற்கையான நெர்விகல்பாவை எல்லாருக்கும் கண்டிப்பா நெர்விகல்பாவஸ்து தினந்தோறும் தினந்தோறும் என்ன நிறைய நேரம் அப்போ இந்த நிர்விகல்பமா இருக்கு அங்க நிர்விகல் இப்ப தூக்கத்துல என்ன டிவிஷன் இருக்கு ஒன்னும் இல்லை தூங்குகிறவன் தூங்குகின்ற தூக்கம் நிகழ்கிறது உடல் தூங்குகிறது நான் தூங்குகிறேன் ஒன்னாவது தெரியறதா ஒன்னும் தெரியல அதனால என்ன சொல்லுகிறார் ஒங்கிறது தான் சுக்தி என்ன எப்படி எல்லாம் திங்க் பண்றாங்க விரதிகடுங்கிறது விரதிகி அது விட்டுறது அதுல எண்ணத்தை விட்டுடுறது அப்போ அது ஒடுங்கிறது தான் தத் ஜென்ம சொன ஜாகரவ் தஜன்மன்னா அதனுடைய ஜென்மம் தோற்றம் விசேஷ ஜானத்தினுடைய தோற்றம் தான் ஜாகர்பும் விசேஷ ஜானுடைய தோற்றம் தான் பழையபடியும் உடனே சவிகல்பம் வருது சவிகல்பம் வந்த உடனே விசேஷ ஜானம் வருது எத்த எத்திர சவிகல்பா தத்திர தத்திர விசேஷ ஜான எத்த எத்தனை நெல்விகல்பம் தத்த தத்திர விரதி விசேஷ விரதி ஆனா நான் யாருன்னா நான் சாமானிய ஜானம் சாமானியம் சுத்த சைதன்யம் சாமானிய ஜானம் என்ன சமபாவம் சமம்மா இருக்கிற ஞானம் எல்லாருக்கும் நான் நான் இருக்கு இல்லையா நான் வந்து ஆணு நான் பெண்ணு நான் வந்து இன்ஜினியர் நான் வந்து சுக்ரீர் இப்படி இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து விசேஷ ஜானம் ஆனால் நான்கிறது இருக்கே அது எல்லாருக்கும் சாமானிய ஜானம் சாமானிய ஜானம் சாதாரணமாக வேதாந்தத்தில் இது அடிக்கடி இப்படி இப்படிலாம் மாற்றி மாற்றி பேசுறது உண்டு சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க சாமானிய ஜானம் இருந்தால் போறாது விசேஷ ஜானம் வேணும்பாங்க வேதாந்தத்தில் ஆனால் இங்கே நேரம் உள்ட்டா விசேஷம் சாமான ஜ நீ வந்து உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு முக்தி பாங்க மனிதன் தன்னைத்தான் அறிந்து கொள்வானே ஆனால் அவனுக்கு முக்தி கிடைக்கும் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்போ ஒருத்தன் கேட்கிறான் என்னை பற்றி எனக்கு என்ன தெரியாதான் என்ன என்னை பற்றி தான் என்ன என்னை ரொம்ப தெரிஞ்சதுனால தான் இந்த அவஸ்தை என்னை பற்றி தெரிய தெரியாமல் இருந்தால் என்னை பற்றி தெரியாமல் இந்த ப்ராப்ளமே இல்லை என்னை பற்றி தெரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நான் அஞ்சரை அடி உயரம் இருக்கேன் எழுபத்தஞ்சி கிலோ இருக்கேன் என்னை பற்றி நல்லா தெரியும் நான் இந்த ஊர் இன்னார் பையன் இன்னும் இந்த தேசத்தை சேர்ந்தவன் இந்த ஊரை சேர்ந்தவன் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுதானே இருக்குது அப்படின்னா சாமான ஞானம்ப்பா இது எல்லாருக்கும் இருக்கு ஆனா நான் இதெல்லாம் இல்லை ஆத்மஸ்வரூபம்னு விசேஷ ஜானம் வேணும்னு அந்த இடத்துல அந்த இடத்துல என்ன சொல்லுவோம் விசேஷ ஜானம் வேணும் இது எல்லாருக்கும் சமமா இருக்கு நான் பொண்ணு நான் இந்த விவகாரம் அப்படிங்கிறதெல்லாம் சாமானியமா இருக்கு எல்லாருக்கும் பொதுவா இருக்கு எல்லாருக்கும் அர்த்தம் ஆனா அந்த ஞானம் வந்து மோட்சத்தை கொடுக்காது விசேஷ ஜானந்தான் மோட்சத்தை கொடுக்கும் கைவில்லை என வினயத்துல சொல்றான் சிஷ்யன் என்னைத்தான் ஜடனா எண்ணியோ சொன்னீர் ஐயா தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ பின்னைத்தான் அவர்கள் பிறந்து இறந்து உழலுவானேன் நின்னத்தான் நம்பினருக்கு நிர்ணயம் அருளுவீரேன் நான் அவர் சொன்னார் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கொரு கேடும் இல்லைனர் இவனுக்கு கொஞ்சம் எரிச்சல் வந்துடும் இரிட்டேட் ஆயிட்டான் நான் தான் என்ன தெரிஞ்ச என்னைத்தான் ஜடனா எண்ணியோ சொன்னீரையா நான் என்ன டேபிள் வைக்க மாதிரி என்ன ஜடமா என்னை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்காம ஜடனா எண்ணியோ சொன்னீர் ஐயா தன்னைத்தான் அறியாமந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ அவங்க அவங்கள தெரிஞ்சுக்காம இருப்பாங்க அதான் பயோடாட்டா வண்டி வண்டியா வச்சிருக்காங்க அவர்கள் உழல்வானே ஆனா இந்த தெரிஞ்சிருந்தும் உழல்றாங்களே நீங்க வந்து என்ன சொல்றீங்க உன்னை நீ அறிவாகி உனக்கு ஒரு கேடும் இல்லைங்கிறார் அவர் சொல்வார் உடனே என்னப்பா நீ அறியிறேன் நீ உன்னை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறிய நீ உடம்பா நீ மனசா கண்ணு நீயா காது நீயா மூக்கு நீயா எது நீ அப்படின்னா நீதான் அதுன்னா அது இல்லாத போது நீ இருக்கிய விரல் தான் நான் தான் இந்த விரல் இல்லாத நம்மளுக்கு முடிவ முடியாதா சப்போஸ் கை போனதுக்கு அப்புறம் ஆள் இருக்கான்ல குருடானதுக்கு இப்படியே நிறைய யோசிக்க வேண்டி இருக்கு எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா இந்த நான் தான் உடம்புன்னு தெரிஞ்சுக்கிறது எல்லாருக்கும் சாமானிய ஜானம் நான் ஆத்மானு புரிஞ்சுக்கிறது விசேஷ ஜானம் சாதாரணமா சொல்ற வழக்கம் ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா விசேஷ ஜம்தான் மூன்று அவஸ்தைகள்ல ரெண்டு அவஸ்தையில நிகழ்கிறது சொப்னாவஸ்தையிலையும் ஜாகிரத அவஸ்தையிலையும் சுசுக்தி அவஸ்தையில விசேஷ ஜானம் இல்ல ஆனா மூணு அவஸ்தைகளையும் சாமானிய ஜானம் இருக்கு அகமஸ்மி அகம் அஸ்மி சதாபாமி கதாச்சின் நாகம பிரியா பிரம்மைவாக மத சித்தம் சச்சிதானந்த லக்ஷணம் எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு இந்த அத்வைத மகரன்றதுதான் முதல் ஸ்லோகம் சொல்லு நான் பிறகு எல்லாம் அண்மையை சொல்ல போகிறேன் நான் இப்போ சுருக்கமாக சொல்லிட்டேன் அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய எப்பொழுது நித்திய ஜான பாருங்கள் நித்திய ஜானங்கிறது ரொம்ப முக்கியம் நித்திய ஜானம் ஆத்மா நித்திய ஜான ஸ்வரூபம் அகங்காரம் விஜான ஸ்வரூபம் எல்லாம் உள்டாவாக இருக்கு சாதாரணமாக படிக்கிற சாஸ்திரத்துக்கும் வழக்கமாக படிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு பகவத்கீதையில் வந்து ஞானம் விஜானம்ங்கிறதுக்கு அர்த்தம் வேற ஞான விஜான யோகம்னே இருக்க ஒண்ணு ஞானம்னு சொன்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா பரம்பொருள் இருக்கிறதுங்கிறது ஞானம் விஜயம்ங்கிறது நான் பரம்பொருளாக இருக்கிறேங்கிறது விஜயானம் பிரம்ம அஸ்தி அப்படிங்கிறது விஞ்ஞானம் பிரம்ம அஸ்திங்கிறது விஜயானம் ஆனா இங்க அப்படி இல்லை இங்க விஜானம்ங்கிறது என்னன்னா அகங்காரத்துக்குத்தான் விஜானம் ஆத்மா நித்திய ஜானம் ரொம்ப கவனமா படிச்சு புரிஞ்சுக்கணும் தலை பயங்கரமா சுத்தும் அவைகளுக்கு சாட்சியாக இருக்கிற நித்திய ஜான ஆண்டும் அறிவு சுரூபமாக இருக்கின்ற மே எனக்கு தேத்ரையா அந்த மூன்றும் எந்த மூன்றும் கனவு விழிப்பு என்கின்ற மூன்றும் கதம் சிஹு எப்படி இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் எனக்கு அதெல்லாம் கிடையாது அகங்காரத்துக்கு தான் எனக்கு கிடையாது அகம் நித்திய ஜானஸ்வரூப்பாக நான் சுசுக்தியை அறியிறேன் ஜாகிரத அவஸ்தையும் அறிகிறேன் சொப்னாவஸ்தான் அறிகிறேன் ஆனா அகங் அதுல அதுலருந்து என்ன தெரிகிறது சுபப்தி அவ இருக்கிற போது அகங்காரம் இல்லாததுனால சம்சாரம் இல்லை அகங்காரம் இருக்கிறதுனால சம்சாரம் என்னது ஜாகிரத அவஸ்தேங்கிறது அப்புறம் முதல்ல ரெக்கார்ட் பண்றது பிசிஆர் ஜாகிரத அவஸ்தா அப்புறம் கனவு பிசிபி பிளே போட வேண்டியது இது ரெண்டையும் அகங்காரத்துக்குத்தானே தவிர எனக்கு இல்லைன்னு சொல்லியாச்சு அதை நம்ம நல்லா புரிந்து கொண்டோம் என்ன சொல்ல விரும்புகிறார் அகங்காரத்துக்குத்தான் சுசுப்தியோ ஜாகிரத அவஸ்தையோ சொப்னாவஸ்தையோ சாட்சியான எனக்கு நித்திய ஜானஸ்வரூபமான எனக்கு அந்த மூணும் கிடையவே கிடையாது அர்த்த நான் அகங்காரமும் அல்ல அதனால என்னன்னா அகம் அத்வைத்த இதோடு இந்த கருத்து முடிகிறது ஏழாவது ஸ்லோகத்துல சொன்னார் இல்லையா நான் அத்வைத்த ஸ்வரூபம்னு சொன்னார் அதுக்கு வந்து விளக்கமா பரிசையா சொல்லிக்கிட்டே வந்தார் நான் உடம்பு கிடையாது பானம் கிடையாது மனசு கிடையாதுன்னு சொன்னார் அதை அப்படியே விளக்கி விளக்கி இப்ப கடைசியா என்ன சொல்லி முடிச்சுட்டார் அகங்காரத்துக்குதான் நான் வந்து நித்யானூபமாகிய நான் அவஸ்தாத்திரைய சாட்சி எனக்கு அவஸ்த கிடையாது அகம் சர்வாவஸ்தா விவர்ஜிதா ஆத்மா அஸ்மி சச்சிதானந்தம் பிரம்ம அஸ்மி எப்போ பாடி மைண்ட் இதெல்லாம் நெகேட் பண்ணிட்டோமோ அப்புறம் வந்து நம்ம நம்மளை மாத்திரம் நெகேட் பண்ணல எல்லாருடைய சொருபம் தானே நெகேட் பண்ணிட்டோம்னா இருக்கிறது ரெண்டா இருக்க போறது இல்லையா இதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை புத்தியில தெரிஞ்சிட்டாலே போதும் அது மாதிரி எல்லாரும் இருக்கிற போதே புரிஞ்சின்றாலே போதும் இருக்கிறது ஒன்று தான் இந்த இப்படி பலவாறாக தோன்றுகிறது எல்லாம் ஒரு தோற்றம்னு புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் இப்போ பதிமூணாவது ஸ்லோகத்துல இருந்து 13 பதிமூணாவது ஸ்லோகத்திலிருந்து பதினஞ்சாவது ஸ்லோகம் வரையிலும் ஆத்மா நிர்வீகாரம் நிரூபணம் பண்ணுகிறார் பிரம்மன் வந்து நிர்வீகாரம் உனக்கு இவ்வளவு விகாரம் விகாரம்னா இருக்கு மாடிபிகேஷன் மாற்றங்கள் ஆன்மாவுக்கு மாற்றம் இல்லை ஆத்மாவுக்கு மாற்றம் இல்லை மற்றவைகளுக்குத்தான் மாற்றம் நிரூபிக்க போகிறார் அதுக்கு பௌத்த மதத்தை லைட்டா கண் கண்டனம் பண்றார் பௌத்த மதத்துல ஒரு கொள்கை இருக்கு அவர்களுக்குள்ளே பிரிவுகள்லாம் உண்டு நாலஞ்சு பிரிவுகள் உண்டு அதுல ஒரு கொள்கை கணிக்க விஞ்ஞானவாதம்னு ஒரு கொள்கை அந்த கொள்கையை பதினாலாவது ஸ்லோகத்திலும் பதினைந்தாவது ஸ்லோகத்திலும் கண்டனம் பண்ணுகிறார் சங்கராச்சாரியார இதை வந்து பிருகதாரண்ய கோபிஷத் மாண்டூ கோபநிஷத்துல எல்லாம் சரிய வாங்க வாங்க வாங்கி வச்சிருக்கிறது அந்த அவர்களுடைய அந்த கணிக்க விஜய் வாதம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் பெரிய விஷயம் சொல்ல முடியாது நம்ம சொல்ற கேள்வியில அது அடிபட்டு போக போகிறது ஆனால் பௌத்தர்கள் இந்த நியாயத்தில் அவர்களும் ரொம்ப சிறந்து விளங்கி அவர்களும் இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணதுனால நம்ம சாஸ்திர பிரமாணத்தை வைத்து கொண்டு அந்த கருத்துக்களை நீக்குகிறோம் அது எப்படி நாமளும் லாஜிக்கலா நீக்குகிறோங்கிற ஸ்லோகம் படிச்சா தான் புரியும் அவர்களுடைய கருத்தை என்னங்கிறதையும் அதை அப்பொழுது சொன்னா தான் புரியும் ஆனா இப்ப பொதுவா பேசுற பதிமூணாவது ஸ்லோகத்துல ஸ்லோகத்தை படித்துவிட்டு பொருள் தெரிந்து கொள்ளலாம் பிறகு பதினாலு பதினைந்து ஸ்லோகங்களில்தான் அந்த பௌத்த கருத்தை கண்டனம் செய்கின்ற பகுதி வரப்போகிறது ஷட்விசல் ஷட்விக்கம் ோகமயா தத்விக்காரானுனம் சர்வதானகல்பத்தே ஆறுவிதமான மாற்றங்களை அறிகின்ற நான் மாற்றங்கள் எதுவும் அற்றவன் ஆறு விதமான விகா மாற்றங்களை அறிகின்ற நான் மாற்றங்கள் எதுவும் அற்றவன் இல்லை என்றால் அந்த மாற்றங்களை அறிவது இடைவிடாமல் அறிவது என்பது நிகழுமா நிகழ முடியாதல்லவோ அப்படிங்கிற இன்னொரு அந்த பொழிப்புறையை சொல்லிவிடுறேன் ஆறு விதமான மாற்றங்களை அறிகின்ற நான் மாற்றங்கள் எதுவும் அற்றவன் இல்லை என்றால் அவைகளின் மாற்றங்களை இடைவிடாமல் அறிகின்ற இடைவிடாமல் அறிவதானது நிகழக்கூடுமோ நிகழக்கூடுமோ நிகழாதுன்னு அர்த்தம் இதுல என்ன சொல்ல விரும்புகிறார்கள் மாடி அனாத்மாவுக்கு தான் மாற்றங்கள் மாற்றமற்றவர் லட்சணம் அவருக்கு இருக்கு நானும் மாற்றம் நித்தியமாய் நிர்மலமாய் நீங்க சுத்தமுமாய் தூரமுமாய் சமீபமுமாய் நிர்விகாரத்தை வர அத்வைத வஸ்துவை சொற்பிரகாசத்தனியை அருமறைகள் முரசறையவே அறிவினுக்கு அறிவாகி அனாதியுக்கறிவான ஆதியை அநாதியேக்க தத்துவ சுரூபத்தை மத சம்பதம்பர சாலம்ப ரகிதமான புஷ்கல நிராலம்ப ஆலம்ப சாந்தபத வியோம நிலையை நித்த நிர்மல சகித நிஷ்பிரபஞ்ச பொருளை தடஸ்தமாய் நின்றொழில் நிரஞ்சன நிராமயத்தை அதிலே நிர்விகாரத்தை வரும் அது மாற்றம் ஞாபகம் நிர்விகாரத்தை நிர்விகாரத்தை தடஸ்தமாய் நின்றொழில் நிரஞ்சன நிராமத்தை நின்றிலும் திவ்ய தேஜோமயத்தை சித்தத்தில் நின்றிழகு திவ்ய தேஜோமயத்தை சித்தம் அறியும்படி செய்யும் தேஜோமயத்தை அப்படின்னு போ நம்ம சொல்லிக்கணும் புரிஞ்சுக்கணும் சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்றிழகு திவ்ய தேஜோமயத்தை சிற்பர வெளிக்குள் வளர் தொற்பரமதான பரதேவதையை அஞ்சலி செய்வாம் தாய்மனவர் இவ்வளவு முழுக்க முழுக்க சம்ஸ்கிருதம்னா அத்வைத வஸ்துவை வைனா தமிழ் சொற்பிரகாச தனியை சொல்லு தமிழு பிரகாஷங்கிறது சம்ஸ்கிருதம் தனிங்கிறது தமிழு அருமறைகள் முரசு அறையவே முழுக்க தமிழ் தான் அறிவினுக்கு அறிவாகி அறிவினுக்கு அறிவான ஆதியை அறிவனுக்கறிவானங்கிறது தமிழ் ஆதியைங்கிறது சம்ஸ்கிருதம் அநாதி ஏக தத்துவ ஸ்வரூபத்தை ஒன்னு கூட தமிழே விடாது மாத்திரம் தமிழ் ரஹிதமான புஷ்கல நிராலம்ப ஆலம்ப சாந்தபத வியோம நிலையை ரொம்ப சொல்லப்படாது அப்போ நிறைய இருக்கு என்ன மாற்றங்கள் என்ன முதல் மாற்றம் என்னன்னா தாயின் வயிற்றில் இருப்பது என்பது ஒரு மாற்றம் தான் அதாவது தாவரத்தில் உணவா இருந்து அப்புறம் தந்தையின் இடத்துல கருவா இருந்து விதையாக இருந்து அப்புறம் தாயின் இடத்துல போய் கருவாரும் அப்போ எல்லாமே மாற்றம் தானே ஆரம்பமே மாற்றம் தான் தொடங்குறதே மாற்றது தான் தொடங்கும் அப்போ இருக்கு அப்ப தாயினுடைய வயிற்றில் இருக்கிறதுங்கிறதே ஒரு விகாரம் அஸ்தி சம்ஸ்கிருதத்தில் அஸ்தின்னு பேர் அதுக்கப்புறம் என்ன வயிற்றுக்குள்ளே இருக்கு குறிப்பிட்ட காலம் வந்தவுடனே குழந்தை பிறந்து விடுகிறது அப்புறம் ஜாயத்தே ஜாயத்தை தோன்றுகிறது யாரையோ சொல்ல நம்மதான் யாரையோ சொல்ல நம்ம வந்திருக்கோம் என்ன இந்த உடம்பு ஜாயத்தே பிறந்திருக்கு அப்புறம் என்ன பிறந்தது அப்படியேதான் இருக்கு அப்புறம் வந்து இருத்தல் பிறத்தல் அஸ்தி ஜாயத்தை அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாலு மேனியும் பொழுது வேனியும் நிறைய இதெல்லாம் சாப்பிட்டு கிஃப்ட்டு பால் பவுடர் அது இதெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் அந்த ஃபேரக்ஸ் தைவி மாதிரி வளர்ந்துகிட்டே போகிறது அந்த படம் போட்டுப்பான் தெரியுமா அந்த அந்த பால் பவுடரில் போட்டிருப்பான் இப்படி படுத்துருக்கிற குழந்த அப்புறம் தவழ்ந்து அப்புறம் இது அப்படி நின்று அப்படி அந்த படம் போட்டுப்பான் அது மாதிரி நம்மெல்லாம் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்துட்டேவா போவோம் பத்தில் பதட்டம் இருபதுல இலக்கம் முப்பதில் முறுக்கு நாற்பதில் நழுவல் ஐம்பதுல அசதி அறுபதுல ஆட்டம் நிறைய சொல்லியிருக்கேன் எழுபதில் ஏக்கம் எண்பதில் வீக்கம் தொண்ணூறில் தூக்கம் நூறில் சவாரின்னா தான் அது மாதிரி இது என்னென்னா இப்படியே வளர்ந்து வளர்ந்து வளர்ந்த உடனே ரொம்ப முன்னேற வளர்தல் அப்புறம் என்ன இருந்ததுன்னா கொஞ்சம் பய வயசான உடனே சில மாற்றங்கள் உடம்பில் வர்றது பதினாறு வயசு பதினேழு ஆன வயசு ஆனவுடனே சரீரத்தில் சில இடங்களில் ரோமங்கள்லாம் வளருது எல்லாம் வித்தியா மாற்றங்கள் உண்டாகிறது அப்புறம் மாறுதல் அது ஒரு வகையான விகாரம் அதுக்கப்புறம் என்ன ஆகிறதுன்னா அப்புறம் வந்து தேய ஆரம்பிச்சிடும் கோயிங் டவுன் அப்புறம் வந்து அப்புறம் தேய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் आले इरुतल आड़े खाण इत वलर्दयदीय தேஞ்சு போறது அப்புறம் கோவிந்த நாம சங்கீர்த்தன்தான் போவேண்டிதான் இது அத்தனை எதுக்கு நான் இந்த உடம்புக்கு ஷட் விகாரம்னு பேரு இதுக்கு பேரு ஷட் பாவ விக்காரம் ஆறு விதமான விகாரம் இதுக்கு இதெல்லாம் நான் யார் தெரிஞ்சுக்கிறா நான்தான் தெரிஞ்சுக்கிறேன் தேகினோஸ்மின் யதாதேகே கௌமாரம் எவ்வனம் ஜதா ததாதேகாந்தர பிராப்தி புரிஞ்சதோ இல்லையோ அப்ப ஷட் விகாரவாம் வேத்தா வேத்தான் அறிகின்றதுனாலதான் இதெல்லாம் மாறுதுன்னு பௌத்தர்கள் என்ன சொல்ல போறாங்க தெரியுமா மாற்றங்களை அறிபவர்களும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறான் இதுதான் அவங்களுக்கு நமக்கும் பெரிய வித்தியாசம் மாற்றங்களை அறிபவனும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறான் அது உனக்கு புரியலங்கிறான் அவனும் மாறிட்டு தான் இருக்கான் இருக்கான் தெரியல அது வந்து பிராக்டிக்கலா ரொம்ப ரொம்ப தப்புங்கிறது புரியல அப்படின்னா இப்ப இருந்த அதாவது ஒரு கஷணத்துக்கு முன்னாடி இருந்த நான் இப்ப இல்லை அடுத்த க்ணம் இன்னொருத்த வந்துட்டான் அப்படின்னா மெம்மரி எல்லாம் யாருக்குப்பா மெம்மரெல்லாம் யாருக்கு இது பெரிய முக்கியமான பிரத்யபிஜானம் அப்படிங்கறதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப தர்க்கத்துல வந்து ரொம்ப ரொம்ப கவனமா படிச்சா தான் இது புரியும் புரியுது இல்லையா அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் சொன்னது புரிஞ்சுல சின்ன விஷயம் அவங்க என்ன சொல்றாங்களா மாற்றங்களை அறிகின்றவனும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறான் அதுக்கு இப்ப நவடேஸ் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா அவங்களோடதுல நம்ம டிராவல் பண்றோம் பிளேன்ல போனா தான் இது புரியும் நம்ம டிராவல் பண்றோம் எத்தனையோ கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு இது பௌத்தர்கள் கொள்கை சரி அது மாறுறதுன்னு நீ சொல்ற இல்ல அதை எப்படி நீ தெரிஞ்சுட என்னது அது மாறுறதுன்னு நீ சொல்ற இல்லையா ஆத்மா மாறி ஆத்மாவும் மாறிக்கொண்டே இருக்குங்கிறத நீ எப்படி சொல்ற அப்படின்னா அதை நான் சொல்லுவேன் அப்படித்தான் நீ சொல்லுவேன்னா நான் எப்படி ஏத்துக்கிறது அது அப்படித்தான் ஒத்துக்கணும் அதுக்கு சில காரணங்கள் ஒரு ஒருத்தருக்கும் இதெல்லாம் சொல்லுகிறார்கள் அதை விஸ்தாரமா பேச ஆரம்பிச்சா இன்னொரு மதத்தினுடைய கருத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிடுவோம் கடைசியில் என்ன ஆகுனா இங்க வந்து ரிஷிகேஷுக்கு வந்து ால நீ சொ விஷயம் சரி வராதுன்னு சொல்லி அவங்கள நெகேட் பண்ண போற சாஸ்திரமும் ஆத்மா நிர்வீகாரம் நமக்கு வேதத்தோட சப்போர்ட் ரொம்ப அதிகம் ஆகையினால நம்ம அதை வைத்துக் கொண்டு பேச போகிறோம் நிர்விகார அஸ்மி அப்படி இல்லை என்றால் அனுசந்தானம் இடைவிடாமல் கவனிப்பது அந்த மாற்றங்களை இடைவிடாமல் அனுசந்தானம் அனுசந்தானம்னா என்ன உணர்வதுன்னு இந்த இடத்துல அர்த்தம் இடைவிடாமல் உணர்வது என்பது சர்வதா ந ஒருபொழு நிகழ முடியாது மாற்றங்களை அறிபவன் மாறாதவனாகத்தான் இருக்க முடியும் ரொம்ப புத்தி வேண்டாம் ரொம்ப அதிகமான புத்தி தேவையே இல்லை சிம்பிள் நியாயம் அறியவன் மாற்றங்களை அறிபவன் மாறாதவன் புரிஞ்சுக்கிறது என்ன சிரமம் இருக்கு ஆக இதனால எல்லா விதமான விகாரமும் எனக்கு தான் வந்தது தாய் வயிற்றில் நான் அதாவது தாய் வயிற்றில் உடம்பு இருந்தது அப்புறம் இந்த உடம்பு பிறந்தது அப்புறம் வளர்ந்தது மாறித்து தேஞ்சு கொண்டு இருக்கு போகிறது ஆனால் நான் இதுக்கெல்லாம் சாட்சி ஆக இங்க என்ன சொல்றார் சவிகார சாட்சி எப்படி அவஸ்தாத்திரய சாட்சி சொன்னாரோ எப்படி தேகத்துக்கு நான் சாட்சின்னு சொன்னாரோ அகங்காரத்துக்கு நான் சாட்சின்னு சொன்னாரோ ஜாகிரத் சொப்ன சுல்லாம் நான் சாட்சின் சொன்னாரோ அதே மாதிரி இங்க என்ன சொல்லுகிறார் nir அகம் நிர்வீகாரம் பிரம்ம அஸ்மி நிர்வீகாரமான பிரம்மமாக இருக்கிறேன் இல்லை என்றால் நிர்வீகாரமாக நான் இருக்கு இல்லவில் இல்லை என்றால் சவிகாரத்தை எப்படி அறிய முடியும் முடியாது எனவே நான் நெர்விகாரம் என்பது இதன் மூலம் சித்திக்கிறது மேலும் நாளை காலை காண்போம் ஓ பூர்ணமத்பூர் பூர்ணாத் பூர்ணமுதட்சிய பூர்ணமாதாயே ஓம் ஹரி ஓம்